சத்குருஸ்விகி ஜ குரு கற்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இந்த நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருக்கேன் சீமத் பாகவதத்தில் அதுவும் தசமஸ்கன்ன இது அந்த கோபிகைகளும் உத்தவரும் சந்தித்திருக்கார்கள் இங்கே வந்து படர்கையாக இருக்கக்கூடியது பரமாத்மா பேச்சு எல்லாமே அவனை பற்றி தான் கிருஷ்ணனை பற்றி தான் ஆனால் இரு பேசக்கூடியவர்கள் வந்து கோபிகைகளும் உத்தவம் ரெண்டு பேருமே கோபிகைகள் எல்லாரும் இடக்கை வழக்கை எதிரியார கோபிகைகள்னு சொல்கிறது வந்து ஏதோ பன்னியாசத்தில் மற்றவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருமே ஞானிகள் அந்த கோபி உவாச்சன் சொல்லி பதினோரு ஸ்லோகத்தில் சொன்ன பிரணய கீதத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறார்கள் பார்த்தலாம் அப்படி கண்ணனுடைய பூர்வ அவதார விஷயங்களெல்லாம் சொன்னார்கள் பெரிய மகாபாவம் சொல்லப்பட்ட ஒரு பாவத்தில் இருந்தது அது பரம பிரேம பக்திக்கு ஒரு அடையாளம் வந்தது கண்ணனை இடிச்சும் பேசினார்கள் அவர்களுக்கு வந்து அந்த நாரதர் இவர்களையே ஒரு உதாரணமாக உதாரணமாக இப்போ பாதாமல்வாஸ் திரிக்கிறதுன்னா என்னதான் சொன்னாலும் திரிப்புங்கிறத நீங்களாக அனுபவிச்சாலும் தெரியும் அனுபவிக்காமல் திரிப்புன்னா என்னன்னு சொல்ல முடியுமோ சொல்ல முடியும் அவரவர்கள் அந்த மாதிரி அந்த பிரேம பக்தி கண்ணனே அவர்களுடைய பத்திங்கிறதுல அவ்வளோ ஒரு திடமான ஒரு என்ன இருந்தது அதனால் எல்லா லோ தர்மங்களையும் விட்டும் வந்து பகவத்கீதையில் பின்னால் தான் சொ சாதிக்க போகிறான் பதினோரு வயசுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயாச்சு பன்னெண்டு வயசுக்கு மதுரை போயாச்சு ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஒரு சுமார் இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணது இதில் ஆதாரெல்லாம் கிடையாது ஒரு அந்த வேளையில் தான் இது நடந்திருக்கு ஒரு எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தி ஆறு வயசில் தான் அவருக்கு வந்து அந்த குருக்ஷேத்திர யுத்தம் அங்கே தான் பகவத்கீதை சாதிக்கிறான் அங்கே சர்வதர்மான் பரித்திஜமா மேகம் சரணம் அஹம் துவாசுரோபா மோக்ஷேஷன் மாசு சஹான் சொன்ன எல்லா லௌகிக தர்மங்களையும் அந்த அவர்களுக்கு உண்டான விதி நிஷேதங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு கண்ணனையே அடைந்தார்கள் அவர்களுக்கு வந்து கண்ணன் புலம்பி போனப்புறம் ஏன் பக்கத்தில் தானே இருக்க மதுரை ஏன் போய் பார்க்கலன்னா அதான் கண்ணனுடைய இஷ்டம் எப்படியோ அப்படி இருக்கட்டும் அவன் சங்கல்பகாரம் நடக்கட்டும் கண்ணனை பற்றியே நடிச்சிருந்துருக்காரு அதுதான் தியான மங்களம் அதெல்லாம் கோபிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா அப்படி அவனுடைய தவக்கதாமிருத்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவி பிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் கல் அப்படிப்பட்ட அதிகே நினச்சிருந்துருக்கார்கள் அதனால் அவர் மகாபாவத்தில் இருக்கார்கள் மகாபாவங்கிறது அதை புரிவதற்கு அதிகம் சொன்ன இல்லையா அதது அவர்கள் அந்த நிலையில் இருந்தது அந்த கிருஷ்ண பக்தியினுடைய உயர்ந்த நிலையில் இருக்கார்கள் விரகத்தில் கிருஷ்ணனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்போ ஆக்டிவிட்டி நடக்கிறது மாட்டுக்கும் நடக்கும் அது மாட்டே ஏதோ நடக்கிறது நடக்கிறது அப்போ நடக்குது அது இந்த மாதிரி இருக்கும் வந்து நீங்கள் வண்டியில் உங்கள் வீட்டிலேருந்து ஏ கிளம்பி நீங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டு போகிற நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் ஸ்பாட்டு ஆஃபீஸோ ஒர்க் ஸ்பாட்டோ ஏதோ ஒன்று எங்கே போகிறாலும் தானாக போய் சேர்ந்துடுது அது மாதிரி இல்லை மற்றவர்கள் என்ன மாதிரி இருக்கலாம் பூஜை பண்ணுறாப்புல அது தானாக நடந்துடுது மக்கடி கடுகு நடந்துடுறது அப்படி இருந்தது அவருடைய நிலைமை பதினோரு ஸ்லோகங்களால் கோபிகளுடைய கோபி உவாச்ச ஒன்று வந்தது கோப்பிய ஊச்சக்கணும் இன்னொரு ஒரு பாட்டம் இருக்குது எல்லாரும் சேர்ந்து சொன்ன மாதிரி இது ராதா சொன்ன மாதிரி இருக்குது பதினோரு ஸ்லோகங்களால் விரகீதை சொன்ன மாதிரி ஒம்போது ஸ்லோகங்களால் பகவானுடைய உபதேசம் மாதிரி வந்தது எல்லாம் தெரியும் எங்களை எல்லாம் வேதங்களே உப்புநிழத்தையும் கரைச்சி கொடுத்தவங்களெல்லாம் தெரியும்பா கண்டனை பற்றி பேசு அப்படிங்கிற நிலையில் அவர்கள் இருக்காங்க இப்போ இப்போ உபனிஷத்தையும் வே இதை பற்றியும் வேதங்களுடைய இருக்குன்னா அதெல்லாம் கிடையட்டும் கண்டனை பற்றி பேசும் அப்படிங்கிற அப்பல ஏன்னா அந்த ஒரு பிரேம பக்தர் இருக்காங்க முதல்ல சாதனா பக்தியால் சாத்திய பக்தி அடைந்து ஞானத்தை அடைந்து பூர்ணம் ஆத்மஜானத்தை அடைந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்து சாதனை அந்த பக்தியில் இருக்காங்க அது வந்து இந்த பிரேம பக்தி அந்த மாதிரி காமிச்சு போகும் அதை பிரே கிருஷ்ண பிரேமியன்னா அது ரொம்ப அழகாக வர்ணிப்பார் அந்த பக்தி வந்து உலகத்து வழக்குத்து ஒத்து வராத பக்தி உலகத்துக்கு பொதுவாக ஒரு ஆயிரம் பேர் எடுத்துட்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு பேர் உலக வழக்கை தான் ஃபாலோ பண்ணணும் இவர்கள் இந்த அஞ்சு பேர் வந்து தனி கனி கேட்டகரி அவர்கள் வந்து கண்ணன கண்ணன் தான் தர்மமே கண்ணன் தான் தர்மம் வேறு எதுவும் கிடையாது அப்படி அப்படி விரகத்தில் அப்படியே அந்த ஒரு நினப்பிலே இருக்காரு மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் கோபிய ஊச்சுஹோ அடியன் வந்து அந்த அண்ணா அளவில் சொல்ல முடியலன்னு வருத்தப்படுறேன் அதுதான் கோபிய ஊச்சுஹோ திஷ்டியாஹிதோ தக்கம் சோயதூனாம் சனு கோக கிருத்து திஷ்டியாப்திகி லப்கசபார்த்திகி அச்சுதோதுனா गोप्यऊचु दृष्या हित हिताहत कम स् यदूना सात लब्धसर्वार्थ कुशल्या अच्तो अधुना कच्चिते गदा गड़ा गज सौम्य करोषिता प्रीतिम स्निग्धसव्रीड आस उधार्यक्षि கஷி சோமிய கரோத்து புரியோஷி பிரீத்தம்னா நீட ஆசோதாரே கணித கம் ரயச்சிதம் நாபேத்தை விபிரமீச்சு கதிஷ் வரையோத்தை வினு अपरदिनसार गोविंद <प़ीछ> दे दे प्रस्तु प्रस्तुते क्विद गोष्ठीमध्येपुरस्त्री ग्राम्य स्वेर खाकथातरे अमरि साधो गोविंद प्रस्तुते क्वचि गोष्ठीमध्येपुरस्त्री ग्राम्या कि स्मरती आसु सदा प्रिया वृंदावने कुमुद कुंद शशाक में चरणपुरुरासगोष्ठ्या अस्मा ईड़ित मनोज्ञ कथा कदाचि தாக்கம் நிசாஸ்மர்த்தி யாசு சதா பிரிய விருந்தாவனே குமுதக்குந்த சங்கம் மே ரேமே கொணத்து சரணூபுரராசோஷ்டியம் அஸ்மாபிரீட்மனோஜக கதாச்சி நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் முப்பத்தி ஒன்பதுலந்தி மா முப்பத்தி ஒம்பதுலந்தி மறுபடியும் மூலத்தி செய்யப்போம் தசமந்தம் பூர்வாரதம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் गोप्यौचु दिष्यात यदूना सानुघो अघकृत्ते दिष्ट्याति लब सर्वा कुशल्या अच्युधुना दिष्या हित हतखम सो यदूं सानुघो अघकृत्ते दिष्ट आब्धसर्वा कुशल्या अच्युधुना கச்சி கதமிய கர்த்தி பிரீத்தம் நான் அதிதவீட ஆசாரே க்ணார்ச்சி கச்சத்தை கதாஜசோமிய கர்த்தி பிரீத்தம் நான் அதிதவீட ஆசோதாரே க்ணார்ச்சி कथं रशेषज्ञ प्रियोषिताब्येतवाक्य विभ्रमेजि कथम रशेषज्ञ प्रियोषिताबेत्वाक्य विभ्रमेजि अभी स्मरन साधो गोविंद प्रस्तुते कुचि गोष्ठीमध्ये परस्ीण ग्रामकथातरे அப்பஸ்மரோவி கொச்சிதே கோஷி மெய் பிரீரகே தாஸ்மர்த்த சாசு தா பிரி விருந்தவமுதா ரேமே கொணதிச்சரூபரோ அஸ்மிரமோ கதாச்சாஸ்மர்த யாசு ததா பிரியாபிகி விருந்தாவனே குமர குந்த சசங்கரம் ரேமே கொணத்து சரண நூபுரராசகோஷியம் அஸ்மாபிகி ஈடித்த மனோக்கிய கதா கதாச்சி முப்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி மூணு அர்த்தம் பார்ப்போம் இந்த முதல்ல ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கின்றன இந்த கோபிகைகள்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விதி நிஷேதங்கள் எல்லாத்தையும் அதுதான் சரியான விஷயமாக இருக்கும் விதி நிஷேதங்களை தாண்டினவர்கள் அப்போது கண்ணனே தர்மமாகப்பட்டினவர்கள் அப்போது இந்த கண்ணனை தவிர வேறும் அவர்களும் பேச மாட்டார்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கண்ணில் விளக்கண்ணை போட்டு தேடி பார்க்கலாம் கண்ணனை தவிர ஆர் கண்ணன் சம்பந்தமான விஷயங்களை தவிர வேறு ஒன்றும் செயரமாட்டார்கள் பேச மாட்டார்கள் அதாவது எப்போ வந்து கண்ணன் வந்து அந்த அஷ்டமியில் பிறந்து நவமியில் வந்து கால் எடுத்து வச்சாரோ கோகுலத்தை அதுலேருந்து அந்த கிளம்பி போகிற வரைக்கும் என்ன நடந்தோ அதான் அவரை கண்ணனை பற்றி தான் பேசுவார் கண்ணனை வந்து இது இருக்கும் அவசியம் நிந்தாஸ்தூரி இருக்கும் எல்லாம் ஹாஸ்யம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் கண்ணனை பற்றி தான் இருக்கும் சர்வம் கிருஷ்ணனை பற்றி இருக்கும் யாதவர்களுக்கு துரோகத்தை செய்ய வந்தவன் பகைவன் விரோதி நல்லதையே செய்யாதவன் அப்படிப்பட்ட ஹம்சன் வந்து பரிவாரங்களோட அவனோடு சேர்ந்தவர்கள் எட்டு பேர் அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் நல்ல நல்ல வேலையாக அவரெல்லாம் முடிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார் கிருஷ்ணனும் இப்போ எல்லா வஸ்துக்களையும் அடைந்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் அடைந்து பந்துக்களோட நல்ல வேலையாக சௌக்ஷமாக இருக்காரா கட்சமாக இருக்கார் வெட்கத்தோடக்கூடிய அந்த புன்னகையால அழகான கடைக்கண் பார்வையால அப்படி பூஜிக்கப்பட்ட அந்த கிருஷ்ணன் இருக்காரு எங்களுக்கு செய்ய வேண்டிய பிரீதியை எங்களுக்கு என்னென்னா எங்களை பகுமானமாக எங்களை கொண்டாடி தொட்டு எங்களுக்கு வந்து இது பண்ணுறாப்புல தடவி கொடுத்து கொட்டு பார்த்து கண்ணால் பார்த்து இதெல்லாம் பலவிதமான விதங்களில் எங்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கணும் அப்படி அந்த பிரீத்தியை மதுரா ஸ்திரீகளுக்கெல்லாம் செய்கிறாரா செய்கிறாரா அப்படி அவர்களை கிடையிட்டேன் அப்படி ரத்தி விசேஷத்தான் கீழா விசேஷங்களெல்லாம் தெரிஞ்சவன் பதினோரு வயசுக்கு வந்த உத்தமிகளான அப்படிப்பட்ட பட்டண ஸ்திரீகளுக்கு மிக பிரியமான கிருஷ்ணனம் அவர்களுக்கு பிரியமான கிருஷ்ணம்பு அவருடைய பேச்சுகளாலையும் அவர்களுடைய நடவடிக்கைகள் பேச்சுக்கள் விலாசங்களால் அப்படியும் பகுமானிக்கப்பட்டு சத்காரம் செய்யப்பட்டு எப்படி கட்டுப்படாமல் இருப்பார் அவர் எப்படி கட்டுப்படாமல் இருப்பார் கண்டிப்பாக கட்டுப்பட்டிருப்பார் அவருடைய பேச்சுகளுக்கு நல்லா கட்டுப்பட்டிருப்பார் நாட்டின் ஏ சாதோ அவர் நல்ல சாதோன்னு முதல்ல வந்து அந்த கோபத்தை காம்பித்தார் அந்த இது ஷட்பதிங்கிற மாதிரி ஆறு கால் இருக்கக்கூடிய அந்த வண்டு தேனி தேனி வண்டுட்டையும் கருப்பாக இருக்கக்கூடிய கண்ணனை உத்தேசித்து கரு அவ அதே மாதிரி இருக்கக்கூடிய உத்தவன்ட்ட சொன்னார் இப்போ அவர்களிட வந்து கிருஷ்ண பக்தன் புரிந்து கொண்டார்கள் ஏசாதோ கிருஷ்ணன் வந்து சும்மா உத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் உத்தம் வந்து லெவல் எவ்வளோ களவு வந்து பாகவத படிக்கிறனோ அவ்வளோ களவு அந்த உத்தவனுடைய ஒரு உயர்வன் அடியன் வந்து உணர்கிறேன் அப்படி இந்த கிருஷ்ணன் வந்து பட்டண ஸ்திரீகளுடைய கோஷ்டி அல்லது இஷ்டம் போல் பேசக்கூடிய கோட்டிலேயாவது இல்லை வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காலத்தில் இந்த நாகரிகம் இல்லாத கிராம ஜனங்களால் எங்களை நினைக்கிறது உண்டா எங்களை நாகரிகம் இல்லாத அந்த மதுராஸ்திகளுக்கு நாகரிகம் கொண்டவர்கள் நகரத்தில் இருக்காள் தவுன் நாங்களெலாம் கிராமத்தில் காட்டுவாசிகள் இப்படி காட்டுவாசிகளாக இருக்கக்கூடிய கிராமவாசிகளான எங்கள் இங்களெல்லாம் இவன் நினைக்கிறது உண்டா அப்படின்னு அப்படியே இயக்கத்தோடு கேட்குறார்கள் அவள் அப்படி பிரம்மாதிகளால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட மனோகரங்களான லீலைகளை கொண்டவன் கண்ணன் ஈடித மனோக்கிய கதாக மனசை வந்து அப்படியே ஆக்கர்ஷணம் பண்ணுறது இழுக்கிறது அப்படி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர் பிரம்மா அம்மா பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணாத பிரம்மாவர இடங்களெல்லாம் பார்த்தேன்னா எல்லாம் ஒரு பெரிய ஸ்தோத்திரமாக இருக்கும் ஒரு ஐம்பது ஸ்லோகம் இருக்கும் பிரக்லாதனும் அதே மாதிரி திருந்தது நரசிம்மம் அது உத்தரதாக ஒன்று தான் பண்ணாலவர் பிரக்லாதன் பிரம்மா எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாம் ஒரு பெருசாக நீளமாக இருக்கும் அந்த பிரம்மமமோகன லீலையில் பார்த்தோமே பதினாலாவது அத்தியாயத்தை பெருசாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கண்ணன் பிருந்தாவனத்தில் இருக்கிற போதும் இந்த குமுத புஷ்பங்களாலையும் குந்த புஷ்பங்களாலையும் குந்த சும பிருந்தசம பந்தக மந்தகம் அப்படின்னு குருவாயிரப்பணம் சொல்லது இல்லையா அப்படி குந்த மலர்களாலையும் குமுத மலர்களாலையும் சந்திரனாலையும் சந்திரன் பூர்ண சந்திரன் அதனால் அழகு வாய்ந்த இந்த பிருந்தாவனத்தில் எந்த ராட்சிகள்லாம் சப்தம் பண்ணக்கூடிய கால் தண்டை அவன் கால் தண்டை போட்டிருக்கு கால் தண்டையில் உள்ள மணிகள்லாம் இருக்குது அப்போ அந்த மணிகள்லாம் அந்த வராகவதாரத்தில் மேருவே அந்த கால் தண்டையில் மணியாக மேரு இருந்தான் அது கடக்கடாயத்தையும் பரவாயில்லை கடக்கடாயத்தை அப்படின்னு அவன் வந்து பண்ணான்னா சத்தம் போடுதான் மேரு மேல க வராகவதாரத்தில் இருந்த பா கால் தண்டையில் உள்ள மணிகள் மாதிரி இருக்குன்னா அப்படி எப்படி ஆக்கிருத்தி என்னன்னு பார்த்துக்கலாம் அது கடகடாயத்தை சொல்லுவார் அப்படி இருப்ப பொணியை வந்து சப்தம் மா மணிகள் இருக்கும் சப்தம் பண்ணும் அப்படி வந்து ராசக்கீடையில் பிரியைகளான எங்களோட கீடை செய்தாங்க நிறைய அதாவது சொன்னோம் அதை மாதிரி அதாவது ராசலையில் எல்லோரும் கும்பலாக இருந்து சேர்ந்து விளையாடி நர்த்தனம் பண்ணி பாடி ஆடி எல்லாம் பண்ணது அதுக்கப்புறம் ஸ்தலக்கீடை வனக்கீடை ஜலக்கிரீடையெல்லாம் பண்ணான் அப்படி பண்ணார் அந்த ராத்திகள்லாம் ஞாபகம் வச்சுருந்துக்கானா நினைக்கிறானா நினைக்கிறானா எப்போது நினைக்கிறானா அப்படி அவர்கள் விசாரிக்கிறார்கள் இயங்கி போகிறார்கள் அப்படி பேசுகிறார்கள் உத்தவன் விவரம் பார்ப்போம் கோபிகள் சொல்கிறார்கள் எல்லா கோபிகளும் செட்டாக சொல்கிறார்கள் நல்ல வழியாக யார்வர்களுக்கு எப்பவும் கெடுதல் பண்ணிட்டு இருந்தான் கெடுதல் பண்ணான் அவர்களை அடக்கி ஒடுக்கி கொடுங்கோல் ஆட்சி பண்ணான் அப்படிப்பட்ட கமிஷன் அவனுடைய சேர்ந்தவர்களோட துணைவர்களோட அதான் இது தானூரன் முட்டிகன் மற்ற மல்லர்கள் அப்புறம் அந்த இது அசுரப்பிராயமான கூலியா பீடம் அப்புறம் அவனுடைய சேர்ந்த நக்ரோதர்கள் சொல்ல அவனுடைய க கம்சனுடைய பிராத்தாக்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் அப்படி கொல்லப்பட்டாங்க நல்லபடியாக முடிக்கப்பட்டான அப்போ கொடுங்கோலாட்சியும் ஒழிந்தது தமிழ்நாட்டில் எப்போ கொடுங்கோலாட்சி ஒழிய போகிறதோ தெரியல ஏ ரங்கநாதா நீ தான் பார்க்கணும் கொடுங்கோல் ஆட்சியாரத ரொம்ப சௌக்கியமாக பார்த்துட்டு இருக்கேன் வேடிக்கை பார்க்குறான் ஏன்னா அவன் பரமாத்மா வேடிக்கை பார்த்துட்டு அவனுக்கு என்ன வந்தது நீ யோக இருக்கேன் மக்கள் தான் கஷ்டப்படுறாள் அப்புறம் நீ வந்து சாஸ்திரம் பேசுவேன் நீ எங்கிட்ட வந்து வந்து சேரணும்னா நீ இப்படி வரணும் அப்படி வரணும்னு இப்படி பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் இப்படி சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனால் க்ஷிப்ரம் பகதி தர்மாத்மா சசுஷாந்தி நிகழ்ச்சி கோந்தையாக பிரதியானிக்கனமே பக்த புனசின்னு வீட்டில் சொன்ன மாதிரி அப்போது உங்களுடைய பக்தன் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அவர்களை ரட்சிக்க வேண்டியது எப்படி உடனே சேர்த்துக்க வேண்டியது அப்படி ரங்கநாதன் பண்ணணும் அப்போ அப்படி கண்ணன் முடித்தான் அப்போ அந்த பந்துக்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய எல்லா விதமான அபீட்டங்களையும் முடித்தானா கண்ணன் இப்போ சௌக்கியமாக இருக்கானா சௌக்கியமாக மதுரா நகரத்தில் இருக்கானா உத்தவரேன் அந்த கிருஷ்ணனை நாங்கள் வந்து அப்படி அன்போட அந்த பிரியத்தோட பக்தி இதோட நிறைஞ்சி அந்த சிரிப்பு புன் சிரிப்பு வெள்ளையார் கூட புன் சிரிப்பும் அழகான கடை கண் பார்வையும் இருக்கக்கூடியதாக நாங்கள் பார்த்து சேவித்தோம் அதை பார்த்துருக்கோம் அவரும் தங்களுடைய அழகான பார்வையாலையும் புன்சிரிப்பாலையும் எங்களை அந்தோழப்படுத்தினார் கண்ணன் சந்தோஷப்படுத்தினார் நாங்களும் அவனை வந்து பார்த்தோம் அழகான புன்சிரிப்போட கண்ணா அப்படின்னு பார்த்தோம் கடை கண் பார்வையோடு அவனும் எங்களை வந்து பார்த்து புன்சிரிப்பால் அந்தோழப்படுத்தினான் அப்போது அது மாதிரி மதுரா ஜனக்கள் மதுரா நகரம் மதுரா நகரம் சென்னைமா ந நரகம் இல்லை சென்னையமா நரகம் மாதிரி இல்லை அது மதுரா மாநகரம் அந்த மதுரா மாநகரத்து ஸ்திரீகள் எல்லாத்தையும் இல்லை நகரத்து ஸ்திரீகள் நாகரி நாகரிகமான ஸ்திரீகளெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறேன் கண்ணன் சந்தோஷப்படுத்துகிறேன் என்ன இருக்காண்ணா சௌக்கியமாக இருக்கானா அந்த கிருஷ்ணர் வந்து மனசு அப்படி பிடிச்சி இழுக்கக்கூடிய ரத்தி விலாசங்கள் ஆனந்தத்தை கொடுக்கூடிய கலையெல்லாம் அவனுக்கு தெரியுமே ஆமாம் அப்போ தான் அறுபத்தி நாலு கழகத்துன்னு தரவர் வாசிகளுக்கு ஜ ரொம்ப பிரியமானவன் நகரத்து ஸ்திரீகளுடைய அன்பான மதுரமான இனிமையான பேச்சுகளையும் அவருடைய அவர்களுடைய அழகான நடவடிக்கைகள் அதாவது உடை நடை பாவனை சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி பாவனைகள் அழகிய சேஷ்டைகளாலும் பார்த்து அவர்கள்டையே மனசு அறிந்திருக்கும் ஆமாம் கண்ணனுக்கு அவர்கள் மனசில் அறிந்திருக்கும் ஏன்னா அவரெல்லாம் அப்படி ஒரு ரத்தி விலாசங்கள் கொண்டவர் மதுரமான பேச்சுகள் அப்படி இருக்கும் பெரியவரே பெரியவரை இந்த நகரத்து ஸ்திரீகள் மத்தியில் அவர்கள் கூட்டத்தை மத்தியில் விருப்பப்படி பேசிட்டு இருக்கிற போதும் அவர்கள் இஷ்டப்படுறாரு அப்படி பேசிட்டு இருக்கிற போதும் இல்லை வேறு சமயத்துலையாவது கண்ணன் வந்து இந்த கிராமத்து பெண்களான எங்களெல்லாம் இந்த கிராமத்து ஸ்திரீகள் அதாவது பிருந்தாவன ஸ்திரீகள் காட்டு ஸ்திரீகள் அப்படிப்பட்ட எங்களுக்கெல்லாம் கிராமத்து பெண்கள் நாகரிகன் தெரியாறு எங்களை எல்லாம் பற்றி நினைக்கிறான எங்களை பத்தி நினைக்கிறானா நினைக்கிறானா பேசுகிறானா நினைக்கிறானா தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய மனசு அப்படியே இழுக்கக்கூடிய அளவில் மனசு அப்படியே பிடிச்சி இழுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த திருவிளையாடல்கள் அந்த லீலைகள்லாம் செய்யக்கூடிய கண்ணன் அந்த பிருந்தாவனத்தில் அந்த ஆம்பல் புஷ்பம் அல்லி புஷ்பம் குந்த இதெல்லாம் பூற்றியும் அப்படி வந்து சரத்கால பௌர்ணமி மாதிரி அந்த புழு நிலவலை அப்படி அழகாக இருந்த சன்னிவேசம் இருந்த ராத்திரிகளையெல்லாம் கால் சதங்களில் அந்த மணிகள்லாம் சத்தம்போட ஒலிக்க ராச விளையாட்டில் அன்பர்களான நாங்கள்லாம் அடிமைகள் அன்பர்கள் பக்தைகளான எங்களோடு சேர்ந்து நேரத்தை அழகாக சந்தோஷமாக கழிச்சானே அந்த ராத்திரி நல்ல ரா அந்த ராச விலாசம் செய்த அந்த ராத்திரிகளெல்லாம் எப்பொழுதாவது நினைச்சு பார்க்குறானா எங்களை பற்றி நினச்சி பார்க்குறானா அப்படியும் இயங்குகிறார்கள் அடுத்தது நாற்பத்தி நாலுலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஷா தப் சுத்தியாசு சஞ்சீவன் நோயேந்திரை வனமம்புதை அப்படி கதாசுகாச்சீவன் நுனோத் யேந்திரோ வன வனமம்புதை கிருஷ்ண ஜாதி பிரத்தராஜ் ஹித நரேந்திர நரேந்திர உக்கம் பிரீதம் कस््ष्ण या प्राप्तराज्यो हताहिता नरेन्द्रकद्वाख्यपीट सर्वसुद्भु किस्वोका अनियार्वा महात्मतेरातकाम से आप्तकाम क्रियता किमस्मौका किस्वो का किस्वका அனா மாத்மனிபராப் காமிய கிரித்தமன பரம் சௌியம் ஹி நைராசியம்ணியப்பிங்க தஜ்ஜீனம் நஷ்ணே தடப்பரம் சௌியம் ஹி நைராசியம் ஸ்வீணித்பிய பிங்கா தஜ்ஜீம் நிருஷ்ணே தடப்பாச்சுய ஆசேரம் உத்தம்லோக்கம் அனுச்சி அப்பஸ்ரீ அங்காத் நியவத்தை குச்சி கா உச்சகேத சஞ்சக்தும் உத்தமஸ்லோக சம்விதம் அனுச்சதோபிய ஸ்ரீ அங்காத்து நச்சவத்தை கொச்சுட்டி நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் நாற்பத்தி மூணு 48 நாற்பத்தி எட்டு பார்ப்போம் முடிச்சிருக்கோம் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் அந்த பிருந்தாவன ஸ்ரீகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் अभ्यशु दीघद तुकतया सुच संजीव नु संजीवयन नु नो गात्रि यतेद्रो वनमुति तप्ता सुकृतिया तुकृतिया सुच सजीव गात्रि यतेन्द्रो वनमु कस्मात्ष या प्राप्तराजो हताहित नरेन्द्रगनया उद्वाक्य प्रीता सर्वसुखुभता कस््षण जरातराराजों हताहिता नरेन्द्रकन्या उद्वाख्य प्रीता सर्वसुखुभुता किस्नोखा अनियार्वा महात्म सीपतेरात काम से क्रिएतात्मन किमस् मनोखा अनयावा महात्म कीरात काम से क्रिएतामन परम सौख्यंकी नैराश्यं ஸ்வியபிய பிங்கா தஜ்ஜீனே ததப்பாச்சுய பரம் சௌ நைராசியம் ஸ்வியபிங்க தஜ்ஜீனம் நிருஷ்ணே ததப்பாச்சுயா க உத்சேத்த சந்தும் உத்தமஸ்லோகம்விதம் அனட்சத்தேய அங்காத் நியபத்தை குச்சி க உத்சேத்த சந்தியக்தும் உத்தம ஸ்லோக சம்விதம் அணிச்சதோபிஎஸ்ரீ அங்காத் நச்சபே கொச்சித் தந்தியும் உத்தம ஸ்லோகசம் விதம் அணிச்சதோபிஎஸ்எஸ்ரீ அங்கா நச்சபத்தை கொச்சித் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு முடிச்சோம் அதுக்கப்புறம் விளக்கம் பார்ப்போம் இடக்கை வழக்கை தெரியாத இது கோபிகள்ிகள்ன்னுன்னுன்னு சொல்கிறார் இல்லையா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதுக்காக சொல்ல வந்தது தான் அப்போ பிங்களாவை பற்றி சொல்கிறார்கள் இந்த ஸ்வைரன் அத்தியாக பிங்களான்னு அந்த உபதேசம் பின்னால் பது பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் கண்ணன் வைக்குண்டது புறப்பட்டு போகிறபோது முன்னால் உத்தவனை பிடிச்சு உத்தவனை காலை பிடிச்சின்னு கேட்குற போது அப்போ எதுக்கு உபதேசம் பண்ண அவதூத்தர் அவதூத்தர் யார் தத்தாத்திரியார் அது பண்ண அந்த அவதூத கீதையை உபதேசம் பண்ணார் அதில் இந்த ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அந்த பிங்களான்னு சொல்லப்பட்ட மித்திரானகர வேசிய அஸ்திரி சொன்னதை சொல்லுவார்ப்பார் இது பின்னால் நடக்க போகிறது இவர்களுக்கு சம்பந்தம் இல்லை எப்படி இவர்களுக்கு தெரியும் இவர்கள் எப்படி வந்து இடக்காய் வழக்கை தேர்த அதுதான் விஷ்வம் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பணம்